அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வினை கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும்போது செயலாற்றுபவனுடைய தொடர்பை பற்றி சந்தேகம் கொண்டால் அந்த செயல் முற்று பெறாது கேடு வரும் ஒரு செயலை செய்வதற்கு பலவாற்றானும் தேர்ந்து தெளிந்த பின்னர் அதாவது பல்வேறு முறையிலும் யோசித்து முடிவெடுத்து செலக்ட் பண்ண பிறகு அவனிடம் அந்த செயல் ஒப்புவிக்கப்படுகிறது அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் போது அவனிடத்தில் நம்முடைய மனம் சந்தேகப்படக்கூடாது நாம சந்தேகப்படுறோன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அந்த வேலையை சரியா செய்ய மாட்டான் அந்த வேலையை கொடுத்தவனுக்கும் மனசுக்கு சாந்தி இருக்காது செயலுக்குரியவனை செயல்படுத்தும் முறையைத்தான் ஆறாவது குரட்பா முதல் ஒன்பதாவது குரட்பாக்கள் வரை உபதேசித்து அருளியிருக்கின்றன மேற்கோளாக கம்பராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே ராவணன் வஜ்ரதந்தன் என்கிறவன் இராவணனிடத்தில் இந்த மாதிரி போய் இனி மனுசரை குரங்கை பூமியில் தேயுமின் கைகளால் தின்மின் என்று எமை ஏயினை இருக்குவது அன்றி என் இனி ஆயும் இது எம்வையின் அயிர்ப்பு உண்டாம் கொலோ இராவணன் மந்திரப்படலம் இருபத்தி ஒன்பதாவது பாடல் வஜ்ரதந்தன் கேட்கிறான் போய் மனிதர்களையும் குரங்குகளையும் கொன்று தின்னுங்கள் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடாமல் என்ன ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் வேலை உங்களுக்கு சந்தேகமா அப்படின்னு கேட்குறான் இனி பதவுரை பார்க்கலாம் வினைக்கண் செயலில் வினையுடையான் இடைவிடாது முயல்கின்றவனுக்கு கேண்மை தன்னிடம் உள்ள நெருங்கிய தொடர்பை பிறரது பொறாமை மிகுந்த கருத்துக்களினால் வேறாக தவறாக நினைப்பானை கருதுபவனை விட்டு திரு செல்வம் நீங்கும் நீங்கிவிடும் செயலில் இடைவிடாது முயல்கின்றவனுக்கு தன்னிடம் உள்ள நெருங்கிய தொடர்பை பிறரது பொறாமை மிகுந்த கருத்துகளினால் தவறாக எண்ணுகின்றவனை விட்டு செல்வம் நீங்கிவிடும் வினை கண் வினையுடைய மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக